தேவனுடையண்டாக ஆண்டவராகியேசு கிறிஸ்து உயிரிழந்து தினமாகிய இந்த மைன நாளைக்காக இந்த பிரசுத்த நாளைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மைம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன் கத்திரா இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறது அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல அவர் ஊரோடு எழுந்தார் என்பதற்கு வேதத்தில் அநேக சாட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சாட்சிகளோடு நாமும் நம்ம எல்லாரும் நானும் கூட ஆண்டவர் ஊரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக அறிவிக்காக ஜீவிக்க அதை பிறருக்கு சொல்ல கத்திரம் செய்திருக்கிறபடியால் ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவருக்கு மையமே உண்டாவதாக கத்தரா யேசுகிறிஸ்து ஊரோடு எழுந்திருக்கிறார் என்ற இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற பெரும்பகுதி மக்கள் அவரை காண முடியவில்லை அன்று ஆண்டவராய் உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்தில் எம்மாவூர் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு போய்விட்டு வருகின்ற நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டே வந்தார் அவர்களோடு வழி கொண்டு வந்தார் ஆனாலும் அவர் அவர் தேவன் தான் என்று அறிந்து கொள்ள முடியாது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது தேவனுக்கு மைமன் உண்டாவதாக பின்னர் தேவன் தன்னை அவர்களுக்கு காண்பிக்கும் அவருடைய கண்களை திறந்தார் என்றும் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் போது காணுகின்றோம் அறுபடியினால் ஆண்டவராகிய தேவன் யாருடைய கண்களை திறந்திருக்கின்றாரோ அவர்கள் தான் உயிரோடு இருக்கிறார் என்று பிறருக்கு சாட்சியாக ஒப்புவிக்க அறிவிக்க முடியும் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது அப்போதே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அறிந்தார்கள் மறைந்து போனார் மகிம உண்டாவதாக அவருடைய கண்களை திறந்து இவர்கள் அவரை காணும்போது என்ன சம்பவித்தது தெரியுமா அவர்கள் எழுதுகின்றார்கள் அவர்களுடைய கொழுந்து விட்டு எரிகிறது மாதிரி அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏசு சுவாமி அவரோடு பேசினபடியினால் அவர்களோடு அவருடைய உள்ளத்துல அதாவது எளிமரியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது என்று பின்னால் அவர்கள் பேசி கொள்கிறார்கள் தான் போய் துக்கத்தோடு இருக்கிற தம்முடைய சொன்னார்கள் நம்முடைய ஆண்டவரை ஆண்டவர் மறித்து அடக்கம் எனப்பட்டு போய்விட்டார் என்று என்ன வேண்டாம் அவர் உயிரோடு இழந்தார் நாங்கள் அவரை கண்டோம் அவர் எங்களோடு பேசினார் அவர் எங்களோடு பேசும்போது உலகில பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள் அதற்காக நான் தேவடை புதிக்கிறேன் தேவடி நாமத்திற்கு மயாவதாக இன்றும் நம்மிடத்தில் கேட்கின்றவர்களுக்கு யோசு உயிரோடு இருக்கிறார் அவர் எண்ணிலை இருக்கின்றார் அவர் என்னோடு பேசுகின்றார் அவரை கூப்பிடும் போது நான் உயிரோடு உன்னோடு உன்னுடைய உலகத்தில் இருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார் என்று சாட்சி போகிற நாமும் சரியாக இருக்கின்றோம் விரும்பிய பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வாசிக்கும் போது நான் அடைந்ததும் பிரதானமாக உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு ஏந்தினார் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம் உயிரோடு எம்பி அவர் அதாவது மற்றும் ஐநூறுக்கு அதிகமான பேருக்கும் பினாலே யாக்கோவுக்கும் அப்போ சொலர் எல்லாருக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்கிறார்கள் அதாவது தெய்வீகத்தை பற்றி அறிவிக்கிறவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர் இருக்கிறார் என்பதற்கு அநேக சாட்சிகள் இருக்கின்றது ஐநூறு பேருக்கு அதிகமான பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார் நான் அடக்கம் எனப்பட்டு அங்க கல்லறையில் இல்லை நான் உயிரோடு எழுந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக சிலர் சொல்லுகிறார்கள் காஷ்மீரிலே அவருடைய கல்லறை இன்னும் இருக்கிறது என்று அதாவது இயேசுவின் வல்லமையை மறைப்பதற்காக அவர் உயிரோடு இல்லை என்று அவர்கள் மறைப்பதற்காக விரும்புகிறார்கள் அறிவியார் அவர்களே உண்மை ஒருபோதும் மறையாது அதுக்கு இன்றும் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கின்றது நாங்கள் அண்மையில் அங்கே சென்றிருந்த போது ஏசுவாமி உயிரோடு எழுந்தார் என்ற திறந்த கல்லரை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் ஆறு மாதம் பெருங்கினார் ஏதனுக்கு மைமுண்டாவதாக கலரை மூடி இருக்கவில்லை அந்த கல்லறைக்குள்ள சடலம் இல்லை அவர் உயிரோடு எழுந்துவிட்டார் அவருடைய கல்லறை இன்று திறந்திருக்கிறது நாமத்திற்கு மகிழ்ந்த உண்டாவதாக அரபடியால் சொல்லுகிற காரியம் ஆண்டவராயிருப்பெட்டு வருடங்களுக்கு முன்னால் உயிர்த்திருந்த ஆண்டவரை கண்டுகொண்டேன் அவரை கண்டுகொள்ளும்படியாக என்னுடைய கண்களை கத்தர் திறந்தார் அவரை கண்டுகொண்டது மாத்திரமல்ல அவர் என்னோடும் வாசமா அவர் சுத்த கொண்டார் இந்த ஒரே மகிழ்ச்சி தான் இதுவரையிலும் ஏற்படுகிற மேடு பள்ளங்கள் அதாவது கிறிஸ்தவ பாதையிலே இந்த ஊழிய பாதையில செல்லும் போது வருகிற பெரிய பெரிய பாரமான காரியங்கள் இவைகளெல்லாம் அகற்றி நாம் லெகுவாக செல்வதற்கு ஒரே காரியம் என்ன என்றார் உயிரோடு எழுந்தார் என்னோடு இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவரே என்று கூப்பிடும் போது இதோ இருக்கிறேன் இப்படி செய்ய போகிறேன் ஒன்றைக்கும் கவலைப்பட என்று பேசுகிறேன் அப்படிப்பட்ட ஜீவனுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவரை பின்றி தியானிக்கும் தரிசிக்கவும் தான் இன்று கால வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்து இவர் பண்டிகை நாளாக நாம் மறுசுகிறோம் இந்த நாள் மாத்திரமில்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்களுமையும் நமது பண்டிகை நாளாகவே நம்முடைய மனதிலே தோன்றுகிறது அதற்காக நான் தேவனை துவக்கிறேன் ஏசு சுவாமி உயிரோடு இழந்தார் பிரதானமாக நான் ஏதாவது அடைந்ததும் பிரதவானமாக உங்களுக்கு ஒப்புக்கிற காரியம் என்ன என்றால் ஏசுவானவர் மறித்தார் அடக்கம் எனப்பட்டால் ஊர் விளம்பினார் அதற்கு சாட்சிகள் என்று நீங்கள் பின்னால் படித்திருப்பீர்கள் படிக்கிறீர்கள் அதில் எழுதியிருக்கிற இவ்வளவு சாட்சிகள் அதில் இருக்கிறது அப்போ சொந்த பவுல் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால் எழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் வேணும் எங்களுடைய நம்பிக்கையும் வேணும் எங்களுடைய உரையே நம்பிக்கையும் பிரசங்கம் என்ன என்றால் இயேசு உயிரோடு இறங்கினார் நாங்கள் ஒரு நாள் ஊரோடு எழும்பி அது சேர்க்க வருவார நாள் மர்வம் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாங்கள் என் வாழ்வோம் அந்த மகிழ்ச்சியான இன்பத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்ற அந்த பெருமகிழ்ச்சி தான் வாழ்க்கையினுடைய பொக்கிசமும் சம்பாத்தியமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்று அப்போ சொல்லி தங்களையே அதற்காக அழித்து விட்டார்கள் தேவனுக்காக பான வழியாக என்று நமக்கு அணுகிறோம் தேவனுக்கு மயுமே ஆண்டவராகி தேவன் உயிர் திறந்த தேவன் என்னை முரட்சித்து எனக்குள்ளேயும் ஒரு வாசமா செய்து ஆலோசனை தந்து பலப்படுத்தி நடத்துகின்றார் தேவனுக்கு நன்றி நம்ம எல்லாரும் இந்த கிருவையை பெற்றுக் நான் தேவனை சோதனைக்கிறேன் தேவனருடைய எல்லா கிருவைகளுக்காகவும் தேவனை வாழ்த்து சுதித்துக் கொண்டு அந்த ஒரு ஆயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு இந்த பண்டிகை அன்று சபையாறு கும்பரசு பகவான்களுக்கும் இந்த அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்